முப்பத்தி உம் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தவுடன் பெண்கள் எழுந்து விடுவார்கள் நபி சலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் எழுவதற்கு முன் சற்று நேரம் அமர்ந்திருப்பார்கள் பெண்கள் ஆண்களை சந்திக்காத வகையில் திரும்பி செல்வதற்காக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு தங்கியிருந்ததாக நான் கருதுகிறேன் என்று இபுனு ஷிஹாப் குறிப்பிடுகின்றார்